தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் முப்பத்தி ஆறாக திகழ்பர் கழுத்தறிவார் நாயனார் அவரை பற்றி உங்களோடு இன்று உரையாற்றுகிறேன் பெரும் சிறப்பும் மிக பழமியும் உடையது மலைநாடு அதாவது கேரளமாகும் இந்நாட்டில் கோதையர் எனும் அரச மறைப்பினர் வீட்டிலிருந்து வழிவடி செங்கோல் செலுத்தும் சிறந்த நகரம் கொடுங்கோவூர் ஆகும் இந்நகரில் பெருமா கோதையர் எனும் பெரியார் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் உதித்தவர் லிங்க வழிபாட்டை போற்றி வந்தவர் கோதையர் அரசமறைப்பில் வந்தவராயினும் அவற்றில் நாட்டம் செல்லாது சிவபெருமனை திருவடிகளிலேயே பேணும் கருத்துடையராவார் சிவனேடியார்களை போற்றி துதித்து அவர்களை உபசரிப்பதையும் தன்னுடைய மேன்மையான கடமையாகக் கருதி வந்தார் இவ்வேளையில் கொடுங்கோவூர் நகரத்தில் செங்கோற்பொறையன் என்னும் சேர அரசாட்சியினை தாமாகவே துறந்து தவம்புரிய காட்டிற்கு சென்று விட்டதினால் அறிஞர்களும் அமைச்சர்களும் ஒரு நுடை ஒருநிலை உடைந்தவராய் வந்து ஐயா தாங்கள் சேர அரசாட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டு மக்களையும் நாட்டையும் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று மன்றாடினர் பெருமா கோதையரும் ஏற்கனவே அரச பதிவில் ஆசையாற்றவராயிருந்தார் இந்நிலையில் இது என்ன சோதனை இறைவா என்றெண்ணி அவ்வூர் திருவஞ்சை நாதரிடம் சென்று முறையிட்டார் அப்போது சிவபெருமானின் திருவுருளால் ஆட்சி புரியும் ஆற்றலும் யபம் கூற போவதை முன்பே அறியும் வலிமையும் வந்தது இதனால் கழட்டியவர் என்ற பெயரும் சேரமான் பெருமான் என்ற பட்டப்பெயரும் வந்தது கழட்டறிவார் அரசனாக இருந்த போதிலும் தாம் எப்போதும் போல் சிவபெருமானிடத்திலும் சிவனடியாரிடமும் செலுத்தும் அன்பையும் மறக்காமல் போற்றி வந்தார் ஒருநாள் கழட்டறிவார் நகரவுலம் வரும்போது ஒரு சலவை தொழிலாளி தோலில் ஊர்மன் பொதி அமர்ந்து வருவதையும் மழையில் ஓவர்மன் கரைந்து உடல் முழுவதும் திருநீர் பூசிய கோலத்துடன் வருவதைக் கண்டார் உடனே பெருமா கோதையார் இவர் சாதாரணமானவரல்ல சிவனடியராகத்தான் இருக்க வேண்டும் என்று தான் அரசன் என்பதையும் மறந்து அந்த சலகு தொழிலாளியின் காலில் விழுந்து வணங்கினார் இச்செயல் அவரது திருத்தொண்டிற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் பெருமா கோதையார் இறுதி காலங்களில் பல திருத்தலங்களை குறிப்பாக சிதம்பரம் நடராஜ பெருமானை வணங்கி மகிழ்வார் சுந்தரமூர்த்தி நாயனார் நல்ல அன்பையும் பெற்றார் தாம் அரசர் ஆவேவேசம் என்பதை முன்னமே அறிந்ததினால் இவர் கழற்றறிவர் நாயனார் என போற்றப்பட்டார் இவரது வரலாற்றிலிருந்து என் நிலையில் இருந்தாலும் சிவ தொண்டை போற்ற வேண்டும் எனும் கருத்தை மேலங்கிய நிற்கிறது அதனால் நாம் அனைவரும் சிவனாலயத்திற்கு செல்வோம் சிவனை வணங்குவோம் நாயன்மார்களை வணங்குவோம் நாம் அவர்களின் அருளை பெறுவோம் சிவனடியாரர்களுக்கு உதவிகள் செய்வோம் நாம் அனைவரும் சிவ தொண்டுகள் செய்வோம் நோய் நொடியின்றி வாழ்வோம் நன்றி வணக்கம்